பெண்களான எங்களை கடந்து சென்று எங்களுக்கு அபுதாவோத் ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் நான்கு இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள் இது அபு தாவோதின் வாசகமாகும் திருமதியின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு ஒரு நாள் நபிசெல்லாக பள்ளிவாசலுக்கு சென்று கொண்டிருந்தார்கள் பெண்களில் ஒரு கூட்டம் அங்கே அமர்ந்திருந்தது உடனே அவர்கள் தன் கையால் சைகை மூலம் சலாம் கூறினார்கள் திருமிதி இரண்டு